நான் தினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கேசர் முர்க் செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் பிரிஞ்சலை ஒன்று இலக்காய் ரெண்டு சின்ன வெங்காயம் பதினைந்து இஞ்சிப்பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு தனியா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் அரை ஸ்பூன் முந்திரி பேஸ்ட் ரெண்டு டேபிள் நெய் ரெண்டு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் கால் கப் உப்பு ருசிக்கேற்ப குங்குமப்பூ தேவையான அளவு தயிர் கால் கப் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் வெங்காயம் வேக வச்சு வச்சிடலாம் அதை அரைச்சி வச்சுடுவோம் முந்திரியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சி அது பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் அடிக்களமான பாத்திரம் வச்சுடலாம் பாத்திரம் காய்ச்சதும் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் பிரிஞ்சில் ஒன்று ரெண்டு இலக்கா போட்டுடுவோம் பொறிஞ்சதும் இந்த வேக வச்சு அரைச்ச வெங்காயம் சின்ன வெங்காயத்தை போட்டு அது நல்லா வதக்கிப்போம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்ல ரா ஸ்மெல் போடுற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிவிடுவோம் வதக்கிட்டு பச்சை மிளகா பொடியான அறுக்கி போட்டு அதை வதக்கிப்போம் தனியா தூள் கலந்தெல்லாம் மஞ்சப்பொடி ஒயிட் பெப்பர் தூள் எல்லாம் கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முந்திரி பேஸ்ட்டை ஊற வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது உடனே திக்காயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடுவோம் நல்லா வேந்ததும் ரெண்டு ஸ்பூன் நெய் கலந்துருவோம் நெய் கலந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கலந்து விடுவோம் கலந்து கொஞ்சம் வேக உப்பு ருசிக்கு ஏற்ற போட்டுட்டு இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து அதில் கலந்துருவோம் கலந்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா இந்த அதில் இருக்க தண்ணி அதுலேயே நல்லா முந்திரி எல்லாத்தோடையும் சேர்ந்து வேக இந்த குங்கும பூவும் அதில் கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்ல இந்த சிக்கனோடு சேர்ந்து குங்கப்போடு சேர்ந்து நல்லா எல்லாத்தோடையும் சேர்ந்து வேகிறதுக்கு நல்லா வேக விடுவோம் நல்லா வேந்த உடனே தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கேசர் முர்க் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்